துன்பமே பின்னதனை பேனலும் துன்பமே துன்பமே துன்பமேட்டலும் துன்பமே பின்னலும் துன்பமே பாதுகாக்கிறே பண்ணு அந்த ஆச்சரியம் அடிக்கலாம் இடத்திலும்போ வயிற்று சும்மா குடுத்து வச்சாலும் போச்சு வட்டி போச்சு போச்சு இருக்கு இருக்கு முதல் பக்கம் சுகம் அடுத்த பக்கம் தான் பண்ணாக்க என்ன பரோஜத்தை பிராந்தியம் பரிசனத்தை பிராந்தியம் போகுது அதாவது நான் அது அது நான் அப்படின்னு பாவனை நான் என்பது அபரோட்சமா இருக்கிறது அது பரோட்சமா இருக்கிறது அபரோட்சமா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இது பரிச்சின்னமா இருக்கிறது அபரிச்சினமாகிறது அது பரோட்சம் தூரமா இருக்கு அது அபரோச்சமா சேர்த்தோம்னா பரோட்சமா இருக்க அந்த போய் அபரோட்சமாக இருக்கு பரோட்சி பரிசனம் இருக்கதாக இருக்கு இருக்கிற புத்தியா இருக்கு எல்லாருக்கும் அது அது பரிசனம் பரிசனை போய் விளாண்டு போயிரு பிரச்சனை இல்லை அப்புறம் அது வந்து பரோட்சமாக இருக்குது பிரம்மம் எங்க வேறு தெரியல அப்படிங்குறோம் ஸ்ருதி பிரமா எங்கே வியாபாரமாக இருக்குங்கிறோம் வியாபாரத்தோட இந்த அபரோச்சத்தை சேர்த்திட்டோம்னா பரோட்சம் அது அதோடு இங்கே சேர்த்திடணும் இது அப்ரோ அபரோச்சம் அது கூட அப்படிங்குறது உணர்வோடு அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகம் பிரம்மம் மாறி மாறி சொல்கிறேன் இதை ஓத புரோதவாதம் தமிழில் குறுக்கன் எடுக்கும்னு சொல்லுறாங்கன்னு சொல்கிறாங்க அகம்ப சொன்னா பானியோடு பான கிப்பாடு மேகநரேர் கண்டாம் எதும் போது மேகம் திடமாக சுவானுபூதி சிவகம் என்றிருந்திட ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டு அருகே ஜீவபிரம்மங்களின் அபேதத்தை திஷ்டாந்தத்தானும் உணர்த்தி இதுவரைக்கும் திட்டாந்தில் முடித்தார் இதனை உனது அனுபூதிக்கண் இருத்தி இருந்து அரிதி எனல் அனுபூதியில் இருந்து பாரப்பா என்று ஹிசன் சொல்கிறார் அறுபத்தி நாலாவது பாட்டிலிருந்து எண்பத்தி ஓராவது பாட்டு முந்தின பாட்டு வரைக்கும் பதினேழு பாடல்களில் மகாவட்சி விஷாரம் வந்து வரைக்கும் பதினேழு பாடல்கள் மகாவட்சி உச்சாரம் தேவைப்படுது இப்போது அது திஷ்டாந்தம் சொன்ன பிறகு தஷ்டாந்தத்தில் அனுபவத்திலிருந்து பாரு கட நீரில் கடஜலத்திலும் மேகநீரில் மேகஜலத்திலும் கண்டவான் இரண்டும் பிரதிபிம்பித்திருக்கின்ற ஜலாகாசம் மேகாகாசங்கள் இரண்டும் பொய்யே உபாதிகளால் கற்பிதங்கள் அதலால் மித்தையே குடவானும் பெரியவானும் கட்டாகாசம் மகாகாசம் இவை இரண்டும் எப்போதும் சார்வகாலமும் கூடி ஒன்றாம் எப்படி ஏகமோ அப்படி இடம் ஆன பிரமும் வியாபகமான பிரம்மமும் சாட்சியும் இரண்டும் ஆகிய இரண்டும் எப்போதும் சார்வகாலமும் ஏகம் ஐக்கியமாம் இடம் ஆக இவ் ஐக்கிய அனுபவம் சமுசையாதி பிரதிபந்தமின்றிமாதர் பொருட்டு சிவோகம் என்றுத்தியாசன பரிபாகவசத்தால் உலதாகும் அத்வைதஅவஸ்தானூபமான பிரம்மாணுபூதியில் இருந்திடாய் இருப்பாய் என்பவாள் எப்போதும் ஏகம் என்றது சொர்வதிஷ்ட எப்போது ஏகம்னா அதுதான் ஏகமா தான் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு நேரத்து அப்படிதான் இருக்கு அவிசார தேசார தேசு தெரிஞ்ச பிறகு அனுபூதியும் அப்படி இதை இடப்படுத்துவாயாக என்று சொல்ற தஞ்சமும் குருவும் சொன்ன தத்துவ வழிதப்போசமும் கடந்து தள்ளி உள்ளில் நெஞ்சமும் நழுவியொன்றாய் நின்றபோரான முப்பத்தி அஞ்சாவது பிரசங்கம் குரு அவளுடைய நெறிப்படியே தான் அனுபவித்தல் வேதாந்தம் தெரிஞ்ச பிறகு அனுபவத்துக்கு இருக்குன்னு சொல்லுது அது அனுபவத்தில இருந்தா தான் உண்மைகளை புரியுது எல்லாமே அனுபவத்திருந்தா தான் முடியும் இது மட்டும் இல்லை அல்ல வசிக்க அவரோட அனுபவம் வந்தாதான் ஜனநாயத வழி வராது ஓத்தல் வந்துருச்சு ஓத்தலுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லார் டாக்டர் சாப்பிட்டு பார்த்தா நல்லா அப்ப அவனுக்கு அனுபவம் இல்லை இந்த மாத்திரை சரியில்லைன்னு முடிப்பா இல்லை அனுபவம் அவனுக்கு முன்னெடுத்துக்கு போனா உண்மையை கொடுத்தாங்க நல்லா ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லாப்பா அனுபவம் அதுலருந்து அனுபவம் தெரியுதுல அதுபோல ஒவ்வொன்றும் இந்த உலகியல் வாழ்க்கையிலும் அனுபவம் வந்தாதான் திடம் ஆகும் அது அடிந்ததுன்னு தெரியும் அனுபவம் அடிஞ்சி அருது நல்லா திடமாக அறியறது அனுபவம் தேர் அப்படி இதெல்லாம் தோள தேசி உலக தோளம் இது சூழ்ச்சம் மிகவும்ிம்தான் வெறும் இந்த அனுபவம் கருத்துக்கள் நமக்கு மனசுல தாரணை ஆகணும் அனுபவம் என்ன அர்த்தம் பட்டுப்பட்டு ஜடமாக அர்த்தம் தஞ்சமும் குருவும் சொன்ன தனக்கு பெருந்துணையாகிய ஆச்சாரியரும் அருளிய தத்துவ ஆச்சாரியம் உங்களுக்கு இங்க குருவும் அப்படின்னா இரத்தளி அச்ச உண் போடுறார் அதாவது குரு மட்டும் இல்ல சாஸ்திரங்கள் சொன்ன அர்த்தம் குரு சேர்த்துக்கணும் பஞ்சகோஷமும் கடந்து பஞ்சகோஷ விசாரம் பண்ண போகும்போது அதை நான் அல்ல அல்ல நீக்கணும் பாழையும் தள்ளி அப்புறம் சூன்யம் முன்னால சூன்யம் இருக்கே என்னன்னு சொன்னதுக்கு அது நீ இல்லைன்னு குருநாள் சொல்லியாச்சு அதையும் நீக்கி அண்ண முதல்னந்தமயம் கோஷ வரியந்த தானல்ல அவர் நீதித்து அவர்களுக்கு விளச்சமாயும் பிரச்சனமாயும் பாடையும் தள்ளி மேலே கண்ட பஞ்ச கோஷங்களின் அபாவரூபமான அது காணாநிற்கும் அனுபவ தானாகலின் தான் என்று ஒழித்து எப்போ சூன்யம் இருக்குன்னு சொல்றாங்க சூன்யத்துக்கு அண்ணிமா இருந்து பார்க்கலாம் இல்லையான்னு விசாரம் பண்ணி பார்த்தா அண்ணிமா இருந்தா அண்ணிமா இருக்கிற பொருள் தானாக முடியாது கருத்து உள்ள அகத்தில் கொஞ்சமாம் விருப்பம் பஞ்சகோச சூன்யங்களை காணான் என்று அனுபவரமான சாட்சியும் தான் என்று இருந்த அற்பமாகிய திதியை எடுத்தி அதான் நான் கூட நிச்சயம் காப்போகிறேன் எல்லாத்தையும் நீக்கிட்டா எது இருக்கு நான் இருக்கிறேன் அதுதான் கூட வளைப்பட்ட சாதனம் அது கொஞ்சமா இருப்போம் அப்படிப்பட்ட கொஞ்சமா இருப்போம் விட்டு விடுத்து கூட பிரமம் என்னும் அகம்பிரமம் என்னும் அதாவது கூட அகம்பிரமம் நான் சொல்வன் பிரம்மம் நான் அகம்பரம்னா என்ன பிராந்தி போது என்ன பிராந்தி என்ன ஞானம் கூட அகம்பரமும் அகண்டாத்தின் பெயர் அதுவும் நீத்தியாசன பரிபாக தசையினால் பரிபாக வசத்தினால் உறங்கினவன் கையில் பதார்த்தம் போல நழுவி என்ன அது சொல்லிக்க தானாவது நழுரும் சாமானம் கையில வச்சுட்டு தூங்கும் தூக்கம் வந்திருச்சு சொன்னாக்க கை விட்டுரும் சாமானத்துக்கு ஏன் விடுதாக்க இந்திரியம் உள்ள போயிடும் மனதோட சேர்ந்து கண்டசாலத்துக்கு போயிடும் போயிட்ட தானாக இருந்துடும் அப்படி போல அந்த அபியாச பலம் நித்தியாசனம் செய்ய செய்ய சமாதி நிலை கூடும் போது இத தோற்றம் நின்று போயிடும் அப்போ நான் பிரம்மன் போயிடும் சொல்லப்படுது நழுவி ஒன்றாய் நின்ற அகண்டேக ரசமாக பரிபூர்ணமான பரமத்தை அனுபவித்தான் இருக்குங்களாகிய துவிதங்களை தானல் பந்தமாக பஞ்சகோஷம் சூன்யம் இதெல்லாம் தானே சொல்றது பந்தம் பந்தம் எல்லாம் இருக்கிறது அந்த துவித விருத்தியை விட்டு என்பார் வந்து நீங்க பஞ்சகோஷங்களும் நான் அல்ல என்றும் சூரிய விடணும் அதனால பஞ்சகோசமும் கடந்து பாழையும் தள்ளி என்றும் என்று சொன்னார் சாட்சி தான பந்தம் அன்றா எனும் புருஷார்த்த சாதன ஞான என்பார் உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் இது சாட்சியை பந்தமில்லதான் அடுத்த வருது கொஞ்சமா இருப்போம்ாதன ஞானமாயினும் அவஸ்தான ரூபம் என்னும் சாத்தியமான நிறுவிகற்ப அனுபவத்திற்கு அஞ்ஞாசமான அகண்ட பிரமாகார விருத்தியும் ஒளிதல் வேண்டும் அதெல்லாம் அகண்டாகார விருத்தியின் சிட்டு என்பால் கோடத்தன் பிரமும் நெஞ்சவன் அழுவி என்றும் நான் பிரம்மஸ்வரன் பிரம்ம என்ற பானை இருந்தாக அந்த அனுபவம் வரல அர்த்தம் எப்படி போல சுழித்து போல சுலித்தில நான் இருக்கிறேன் என்ற பான இருந்தாக சுழித்து வராது சொப்னம் தான் இருக்கும் அப்ப எந்த எண்ணம் அட்டையிடம்தான் சுழித்தி அப்படி போல இங்க சமாதியில் எந்த எண்ணமும் இல்லாம இருக்கணும் அண்டாகாரம் அடி போயிடும் ஏனியை மாடி போன ஏனில உட்காந்து மாடிக்கிட்டு போக முடியும் நெஞ்சம் அழுதி என்றும் வெகுவித பிரயாசங்களுக்கு காரணமான சித்த விகற்பங்கள் அனைத்தும் தொலைத்து அகண்டைகரதரூபம் ஆயுதம் என்பார் ஒன்றாய்ந்த பூரணத்தை கண்டான் என்றும் கூறினார் சாமான்யம் இல்லை பிரயாசனம் பண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு நித்தியாசன பரிபாகம் வருதான் சமாதி கொள்ளும் அது பவனா ரூப நிர்வு கற்போம் அது அவசான ரூப நிர்வக்ப்போம் என்று ரெண்டு பிரிவு அது பவன ரூபங்களுக்கு சாதனம் இது சாத்தியம் என்று பெயரு பிரயாசப்பட்டாங்க சொல்றாரு சமாத லட்சணம் இரண்டாம் பள்ளத்தில் முப்பத்தி மூணாம் உரையில் விருத்தி எழுதப்படும் ஆண்டுக்கான மகனே ஆரம்பத்தொடு சம லட்சணம் என்றும் கூறினார் சமாத லட்சணம் இரண்டாம் பள்ளத்தில் முப்பத்தி மூன்றாம் விருத்தி எழுதப்படும் ஆண்டு காண்க உதாரணம் பாட்டு தேக முதல் நான் திவித வீர்த்தி திகள் சாட்சியல் சாட்சி வீர்த்தி ஏகபரம் நான் என்ன அகண்ட விருத்தியும் மூன்று இரண்டை தள்ளி ஆகு மகண்டாக விருத்தி தன்னை அனவரத மாதரவாய் அபியாசித்தீன் சோகம் ஒரு சித்த விகற்பங்கள் தீர்த்தின் சொன்ன மகண்டேகர தேக முதல் நான் என்ன துவித விருத்தி சரீரம் முதலாக இருக்கின்ற பஞ்சகோஷங்கள்ல என்றால் நானும் சொன்னாலும் அது துவித விருத்தின் பெண் திகழ் சாட்சி நான் என்னத்திலே நான் ஏகபரம் அகண்ட விருத்திவாதம் என்று பரிச்சினத்த பிராந்தியம் பரவச்சத்த பிராந்தியம் நீக்கி அபரோச்சானும் அபரிச்சி ஞானம் வர்றதற்கு அது அகண்டவர்த்து மூன்று விருத்திகளில் இரண்டே தள்ளி இந்த மூன்று விருத்தி பாய்ச்சி இது ரெண்டு தரணும் இது துயத விருத்தியும் சாட்சி விருத்தையும் தள்ளிகொள்ளும் ஆகும் அகண்டாகார விருத்தி எண்ணெய் மூன்றாவது அகண்டாகார விருத்தி எண்ணெய் அனவரதம் ஆதரவாய் அபியாசித்து இது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நாள் வந்துருது இல்லை பண்ணணும் அபியாசம் செய்வமையானால் சுகமுனி சித்த விதர்ப்பங்கள் தேர்தல் துக்கம் கொடுக்கக்கூடிய மனதிலுடைய வேறுபாடுகள் சஞ்சலங்கள் வாசனைகள் இதெல்லாம் போயிடும் அப்படி போகும்போது சொன்ன வகண்டேஸ்வரமும் ஆவாய் சாத்திரம் சொல்லப்பட்ட அகண்ட சச்சியானந்த பரமஸ்வரம் எதுன்னு சொல்லப்பட்டிருந்தோ அது நீ அது வரைக்கும் அபியாச முக்கியம் என்று சொன்ன எழுதியிருப்பாங்க ஆகவே இந்த பாட்டில் இப்படி சொல்லியிருக்கேன் அங்கலாதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகம் ஆனசர் குருவும் காணவே நேற்று நன்மகன் சுபாவமான தத் பாடலம் எண்பத்தி நாலாவது பாட்டு முப்பத்தாறாவது பிரசங்கம் அனுபவத்தில் சீடன் அடைந்துள்ள சிதியை கூறுகின்றார் முன் பாட்டிலே உபதேசம் கேட்ட மனம் ஒடுங்குனது அந்த ஒடுங்கின முறையை சொல்லி ஒடுக்கத்தை முடிக்கிறார் அதாவது பஞ்ச கோஷங்களும் கடந்து பஞ்ச கோஷங்களும் தாண்டினோம் பாலையும் தள்ளி பால் அசூன்யம் அதுவும் போய் உள்ளில் கொஞ்சமாக இருப்பும் விட்டு கோடசன் என்று சொல்லக்கூடிய அந்த இருப்பையும் எடுத்து அதன் பிறகு கோடச்சனே பரம பரமே கோடசன் என்று சொல்லக்கூடிய அகண்டாக அரவிருத்தையும் எடுத்து அந்த அந்த விருத்தியும் இருந்தாக சமாளிக்கூடாது ஆனா அதையும் கூட நெஞ்சமும் நின்ற வருத்தை கண்டான் கண்டானா பார்த்தான் அப்படிங்கறது ஒரு விசார சொல்ல ஒழிய அனுபவி நிலைத்தான அர்த்தம் அந்த நிலை பெறுவதற்கு தான் தான் படிக்க அதுதான் கடைசி நிலை சொல்லி அத்தகைய நிலை வர்றது என்ன ஒன்னார நல்லா அது மட்டுமா ஒரு ஜென்மரிக சொல்றையோ ஜென்மங்கள்ல செஞ்சாம புண்ணியம் உபாசம் சொல்ற அடுத்த பாட சொல்ல வர அப்படிமார்க்கும் மிக இல்லை பரவல் இல்லை என்னுடைய பயன் சாமான்யம் இல்லை சர்வதுக்கு பரமானதா பிராப்தி ஒரு துக்கம் இல்லை அந்த துக்கங்களும் நீங்கி போகுது ஆனந்தம் சின்ன ஆனந்தமா பேர ஆனந்தம் பிறக்கல்ல பிரம்மானம் சொன்னார் துக்க காப்பில்லாத ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை எல்லாம் லட்சியமாக வைத்துக் மக்கள் அது அந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியல முடியாது ஏன்னா பெரிய செல்வந்தர்கள் குடும்பத்திலே போக பாக்கி அணிவிக்கிறாங்கன்னு எல்லாரும் தெரியுது நமக்கும் கிடைச்சா நல்லது ஆசைதான் படுறாங்க அது கிட்டுமா கிட்டதில்ல ஏன் காய பண்ணி அப்படி மிகுதியா இருக்கே அவங்க கிட்டது சாதாரண மக்கள் கிட்டமா கிட்ட அதனால சில பேர்கள் துக்கப்படுறதுதான் சில பேர்கள் நம்ம கிட்டாதான் விட்டுருவாங்க கிட்டாதான் வெட்டணுமார நான் யாரும் சொல்லிருக்கேன் இருப்பாங்க சரி இயங்குவாங்க அப்படி ஏங்க ஏங்கி ஒரு காலத்தில் அவர்கள் தவம் பண்ணாக்க அவங்க கிட்டும் கிட்டாமில் ஆனாலும் அது நிலை இல்லாதது இந்த ஆனந்தம் அங்கே நிலையானது இது அவ்வளவு இன்னும் எப்படி சரியா வந்துருமோ மேல செங்கனும் என்ன மன ஒடுக்கம் தான் காரணம் புறத்த இருக்குற எண்ணம் இருக்கிற வரைக்கும் மனம் தற்காலிக ஒடுக்கம் தான் நிரந்தரம் ஒடுக்கம் கிடையாது தற்காலிக ஒடுக்கம் ஏற்பட்ட பிறகு தற்காலிக அந்த ஒடுக்கம் நீங்க நடக்கும்போது அவர்களுக்கு பிரார்த்தனை நடக்குதுங்கிற பாவனையில மன அமைதி இருக்கு அஞ்சார் காலத்தில் என்ன பண்றதுங்க சேர்ந்தது இது இந்த வேலையை ஆரம்பிச்சு தப்பா போச்சு இப்படி எல்லாம் சிந்தனை படிதான் சந்தோஷமா செய்ய மாட்டாங்க அங்கே கடமை நிமித்தமாக உதாசீனமாக சமபாவனையோடு செய்வார்கள் மனபரிபாரம் தான் காரணம் எல்லாரும் வந்துருமா அந்த ஜென்மங்கள்ல செஞ்ச மனபரிவாரம் கடமை என்ற நிலையில அவர்கள் உதாசீனமாக செய்வார்கள் அப்படி செய்யும் போது மனசு உள் மனசு அமைதியாக தான் இருக்கும் அதன் பிறகு அந்த விவகாரம் முடிஞ்சாலும் முழு அமைதியட ஏற்படும் சந்த பணம் ஆகும் வாஞ்சித பதார்த்தம் கிடைத்த உடனே மனோடுக்கு ஏற்படும் மனோடுக்கு ஏற்பட்ட சச்சியானந்தம் அந்த பிரமாத விருத்திகளை பிரதிபிக்கும் எதுவரைக்கு இப்ப தேவையில்லை இருந்தாலும் நியாபடுத்த ஆனந்தம் வெளியில கிடையவே கிடையாது இது வேந்ததுல சிறந்த முடியும் முடிந்த முடிவுதான் வெளியில கிடைக்குது மனஒக்கத்தின் காரணமாக உள்ள பண்டகோஷங்கள் நீக்கம் சுபா அகங்காரமும் சாட்சி பவானி அது நீங்க பிரம்மன் கண்டுபிடிச்சு அதற்கும் அந்த கூடசனுக்கும் எப்போது அபேதந்தா என்று நிச்சயம் செய்த பிறகு விருத்தி உற்பத்தி ஆகுது ஆண்டாக விருத்தியும் நஷ்டமடைந்த பிறகுதான் அந்த மன ஒழுக்கம் அப்படி பூர்ணம் பிறகு அந்த அனுபவம் இருக்கு சொல்ல முடியும் பாக்க முடியும் உதாரணம் அனுபவத்தில் சூழ்த்தி ஆனந்தம் தான் சுருத்தி ஆனந்தத்தையே வாக்காக அனுப்ப முடியும் அவ்வளவு அனுபவம் நல்லா தூங்குறேன் ராத்திரி எல்லாம் ஒரு சரியான தூக்கம் படுத்த ஒடிஞ்சது தான் தெரியுது இன்னும் படையிலாமதான் போகுது ஏன் எங்க ஆனந்தம் இருந்தது நீதான் ஒண்ணு விஷயங்கள் இல்லையே தனியா படுத்தியே வீட்டு வீட்டில் கனப்படிதான் படுத்த இல்லையே போக்கி அனுபவிக்கிறது யாருமே இல்லையே ஒண்டியா படத்த இடத்துல உங்களுக்கு எப்படி சோம்புன்றது அப்படி கேட்டேன் வேலை இல்லை இதெல்லாம் யாரையே கேட்டிருப்பாங்க படத்தான் தூங்கி நல்லா இருந்து போவார விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவா சொல்லாம வேற விசாரம் ஒண்ணும் இல்ல காலத்தில் தெரியாது சரி ஆராய்ச்சி மணி அண்ணாச்சி அவங்க போகல போறான் ஏன்னா தூங்கிட்டேன் சோம்பேறுதான் சோம்பல் வந்துருச்சு எல்லாம் அலைச்சல் அதிகம் தூங்கிட்டேன் அப்படின்னு தான் மக்ஞானங்கள் சொல்ல முடியுமா ஆத்மாவுடைய ஆனந்த சொல்ல முடியும் துணை சுகம் அப்படிங்க ஒரு பைசா செலவு இல்லாம ஒரு டீயா படுத்துக்கிட்டு வீட்டு வீட்டில் தனியா படுத்துக்கிட்டு சுகம் எங்கிருந்து வந்தது இங்கே ஒரு சிங்கிள் டீ குடிச்சாலும் சுகமா இருக்கு சுகமே இருக்கு டேஸ்டா இருக்கு அதிகம் என்ன ஸ்ட்ராங் டீ போடப்பான் நல்லா இருக்கு இந்த கடையில அந்த கடையில் நல்லாவே அப்படிங்குற விவகாரத்துல சுகம் ஒரு பயதா செலவில்லாம சுகம் வந்ததே சிந்திக்கிறோமா அப்படி சிந்திக்க ஒன்னா நாளில் வந்துடும் வந்துடும் அப்படியே நான் வந்து பதினெட்டு வருஷம் தான் படிக்கிறேன் ஞான வந்துருச்சா வரல ஏன் வரல இந்த ஜென்மத்தில் வரும்னு சாதனம் சொல்லலையே எதுங்க ஜென்மங்கள்ல பாடுபட்ட மரநல்லவா இந்த அளவுக்காக படிக்கிறது சும்மாவா லௌகிக படிப்புக்கே இருபத்தி ஆண்டுகள் படிச்சா ஒரு பெரிய படிப்புன்னு பேரு பட்டதாரி என்ன பச்சை பாபுக்கலாம் என்ன சுகம் இருக்கு விவகார காலத்தில் எப்படி ஆத்மா ஆனந்தம் ஆத்மாவுடைய ஆனந்தம் தேவை வெளியில் இருக்கிறதுனால நீ லாபம் வருவார வெளியிலே சமந்தான் உண்டாம் அதனால இத்தகைய அவரு நிலையை முன்பாட்டிலே பற்றார் சொல்லப்பட்டது அவனுடைய அனுபவத்தை இதுல கொஞ்சம் விரிக்கிறார் இதும் அனுபவ ஆனந்த வெள்ளத்து அனுபூதி ரூபமான பிரம்மானந்த சமுத்திரத்தின் கண்ணே அழுந்தி படிந்து அகண்டம் ஆகி பேதரகிதமாய் தனுகரணங்கள் ஆதிம் தேகேந்திரிய முதலிய சகலமும் இறந்து சித்து ஆயும் அனைத்து நாம ரூபங்களும் ஒழிந்து ஜலத்தில் இட்ட லவணம் போல சித்து ரூபமாய் மனம் பரிபூர்ணமாய் தேகமானம் அருளையே திருவரான சர்க்குருவம் காண சர்குருவம் திருக்கண்ணால் பார்த்தருளில் சொலுத்தி ஆகி நனிவில் சொலுத்தி உடையவனாய் நன்மகன் நல்ல சேனானவன் சுபாவம் தனது சுபாவருவம் ஆகினான் என்றவரு ஏ அசை விளக்கம் சொல்ற சமாதியல் தனது காரணமான அஞ்ஞானத்தில் சுளுத்திய போல லீனமாக இருத்தலானும் அங்கனம் இருப்பினும் விஷயானுபவரூபமானி அவைகட்கு இன்மையானிங்கிறது இழக்கம் கொடுக்கிறார் ஜாக்கிரவஸை இந்திரியங்கள் அந்த கோலங்களில் இருந்தேகாரம் பண்ணுவது ஜாக்கிரவசுத்தஅவசியங்கள் போற அஞ்யானத்தில் லீனாகி ஓடுங்கது இப்போ ரெண்டும் கலந்ததுதான் சமாதீன ரெண்டும் கலப்பு அது என்னையா கலப்பண்ணா ஜாக்கராவில இந்திரியங்கள் கோலகங்கள்ல இருந்து கொண்டு விவகாரம் பண்ணுதல்லவா அது ஜாக்கரம் இங்கேயும் அந்த கோலகங்கள்ல இருக்க உடைய பண்றது இல்லை அப்போ நானும் அவ அவன் விவகாரம் பண்ணேன்னா இருக்குல்ல நினவு சரி விவகாரி விவகாரம் இந்திரியங்களை அழைத்துக் கொண்டு போய் ஒடுங்குது கண்டஸ்தானத்தில் ஒடுங்கி சொப்பனங்கள் ஜாக்கிர அவசையெல்லாம் இந்திரியங்களையும் வெளிப்படுத்தி பிரம்மநத்தியம் அதாவது பூர்வமத்தி என்று சொல்லக்கூடிய இருக்க மூன்று காலத்தில் போட்டீங்க நிலை அப்ப என்னாச்சு ஜாகரவாசை விவரம் பண்றோம் அது பிரம்மந்தியம் சொல்லக்கூடிய பூர்வமத்தி அல்லது உச்சியில இருந்து கொண்டு விவரம் பண்ணது அந்த விவரம் பண்ற சமயத்தில் எல்லா இந்திரியங்களும் செயல்படுகின்றன வியாணன் பிராணம் அபானம் சமான் உதாரணம் சொல்லக்கூடிய அஞ்சு வாய்க்களும் செயல்படுகின்றன காலத்துல பிராணம் இன்னுத்தான செயல்ப அரை வேலைதான் பண்ணும் சிலது ஓய்வு எடுத்துக்கிட்டு வியான ஓய்வு எடுத்துக்கிட்டு படுக்குது தாங்கல் சக்தி இல்ல அதுக்கு மனம் மனதில உள்ள அந்த மன புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லக்கூடியதில் சித்தம் அந்த புத்தி இதெல்லாம் செயல்படுறதில்லை மனம் தான் செயல்படுது வாசனா பிரகாரம் அதை வாசனை கூடி மனம் மனராஜ்யம் பண்ணுவோம் மனராஜ்யம் தான் சொப்ப சுழித்தி சொப்பனம்னு சொல்றாரு அப்புறம் அதனால ஓஞ்சி போச்சுன்னா அந்த மனம் ஆனது சுளுத்தி இந்த இறுதத்தில் ஒடுங்கிற சமயத்தில் தான் சுளுத்தின் அது சமதி அதாவது அஞ்சான ஒடுக்கம் நாம ரூப்பம் தோற்றாம தோற்றாது சரியாக ஒடிஞ்சோம் தூக்கம் வந்தாலே தலாட்டம் ஏன் அப்படின்னா கடைசாள் போய்கிட்டு இருக்கு மனசு பஸ் பாருவாத விழுந்து பாருங்க அப்படி இருக்கும் சாந்தி அப்படிதான் இருக்கும் ஜனகராஜா ஒரு ஜனகராஜராஜா ஒருத்தரம் குதிரை நிக்குது வரும் எந்த இருந்தாலும் அந்த நிலையில ஒடுக்க ஏற்பட்டா அப்படி இருக்கும் விஷயம் தெரிஞ்ச சமாஜியில் இந்திரியங்கள் தனது காரணமான அஞானத்தில் சுளுத்தியோல திரடமாகாமல் சத்தம் கோலகையில் இருக்கலானும் என்றதற்கு உதாரண வாசிக்கும் நனவிர் சொளுத்தி நிலைமேவின்ற எல்லாம் முள்ளகற்றி தனதி செயிர் வந்தது புறத்தே சமைப்பா சித்தமுள்ளாக கணதுக்கமதம் சுகாம் சித்தையும் உணது உணர்மையாலே ஒழிப்பாய் உணர்வு பாட்டு நனவே நிலை துளுத்தி நிலை மேவித்தொகையாக சுழத்தி நிலை போலான்னு வச்சுக்கணும் நனவே சுளுத்தின் நிலை போல மேவி பொருந்தி நன்றாய் எல்லாம் உள்ளகற்றி முழுமையாக திருத்தமாக உள்ளே இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி தனது இச்சையில் அதனால் பிரார்த்தானுசாரமாக கிடைத்த பொருள்களிலே வந்ததை எது கிடைக்குதோ அதில் புறத்தே சமைப்பாய் புறத்தே செயல்படுவாயாக சித்தமுண்டாக அதிலே சமபாவனை விடுத்து விசுவபாவனை கொள்வாயானால் கனது அதுதே துக்கம் உண்டாகும் சித்தம் கனத்த சுகமாம் அந்த சித்திலே விசுவபாவனை இல்லாமல் சமபாவனை வறுமையானால் கிடைக்கும் சித்தத்தை உன் அட்படுத்தி அதனால அந்த மனதை உன் வசப்படுத்திக் கொண்டு உணர்வின்மையாலே அப்படி என்ன விருத்திகள் ஒடுக்கத்தினாலே ஒழிப்பாய் உணர்வுருவாய் அந்த அறிவு இருந்து கொண்டு அந்த எண்ணங்களை எல்லாம் ஒடுக்குவாயாக என்று சொல்றார் ஆக நனவரி துடித்த நிலை என்று சொல்வது சமநிலை வெளியில் வந்தால் வந்தா கூட அந்த நிலை போலவே இருந்து விவகாரங்கள் செய்யலாம் உதாசீனம் வந்துடும் அதில் வந்து ஒரு தீவிரம் இருக்குன்னு நியாயம் இல்லை மனமான பரிபாரம் தான் காரணம் உள்ள ஒடுங்கி வரும்போது அந்த மனமானது பக்குமாட்சி இது போல கொய்யன் சட்டி செய்யறான் வெயில்ல வச்சு காய வச்சுட்டான் தூக்கி பிடிக்க ஒளியும் உபயோகம் பண்ண முடியாது கொளுத்து போட்டான்னா உள்ள இரம் போயிரு வெளியிடம்தான் வெயில் காய போகுது உள்ள இரம் போவது இல்லை அங்கே சோழில வச்சு கொளுத்து போட்டா உள்ளம் போயிடுது அதுக்கு தனிய ஊரட்டும் கரையாது உடையலாம் ஒடிய கரையாது மணி சும்மா உடைய சும்பாவும் கரையுமா கரையாது ஏன் கெட்டுக்கெட்டு போச்சு உலக வாரங்கள்ல சமாயிருந்த வெளி வரும்போது கெட்டிப்பட்டு வருது நான் பிரம்மசுவரவன் நான் தத்துவ மனமானது பரிபாகம் அடைந்து விட்டது சமபாவனை கொண்டு விட்டது சம்ஸ்கார பலம் பலமே இருக்கிறதுனால யோகா இல்லை சஞ்சலம் இருக்கிறது இல்லை அடிமனம் சஞ்சலம் இல்லை மேல் மனம் சில சஞ்சலம் அடையலாம் சொல்லுவாங்க சமுத்திரத்து அடிய தண்ணி எல்லாம் ஆடாதான் மேலதான் ஆடுதுன்னு சொல்லுவாங்க அப்படி போல இங்கே அது மனமான சஞ்சலம் அடைகிறது இல்லை சஞ்சலம் அடையாத காரணத்தினால பிராந்தானுசாரமாக வரக்கூடிய வாரங்களில் செய்வார்கள் சொல்றார்கள் காமாய் வந்தால் கனத்திற்போ மனத்திற்பற்றார் தாமன் இனத்தண்ணீர் போல் சகத்தோகம் கூடி வாழ்வார் பவன் இனக்காண்டிப்பார் பண்ணது திறமை காட்டார் ஓமன தொகை ஆகியோர் வேறு காலத்தில் அப்படி இருக்கலாம் அதனால் ராம நீ அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நனைவி என்பதற்கு வா உதாரணிப்பட்டு அளிமகன் எடும் போது இவ்வாறான மனது மெல்ல வெளியில் வந்து கண்டான் பாதம் தொழுதுவீழ் எழுந்து சூழ்ந்தான் குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு என்று சொல்வான் அவதாரிகை சீடன் அனுபூதி என்று எழுந்து ஆனந்த பரவசனாய் ஆச்சாரியரை பணிந்து அவரது அருளை வியந்து துதித்து கைமாறு காணியன் என அந்த சமாரி வந்து வெளி வந்தாச்சு வந்த பிறகு பார்க்கும்போது ஆனந்தம் வெளிப்படுது ஆச்சாரியரை பார்த்தா அவருடைய அருள் நமக்கு இந்த பேரானது கொடுத்தா கொடுத்திருக்கேன் என்று வழிபாடு பண்றான் எம் அது இந்த பாட்டில் சொல்ல போறார் பதப்பொருள் அளிமகன் நெடும்போது அன்புள்ள ஸ்கடனானவன் வெகுநேரம் இவ்வாறு அனவின் முன் சொல்லிய வண்ணம் இருந்ததன் பின்னே மனது அந்த கரணமானது நெல்ல வெளியில் வந்திடன் கிரவமாக வெளியில் வர உணர்ந்தான் அறிந்து விமல தேசியனை கண்டான் அவித்யாமலமற்ற குருவை தரிசித்து துளி விழி சொறிய ஆனந்த பாஷ்பம் விழி விதிப்ப பாதம் வீழ்ந்து தொழுது தண்டம் போல் விழுந்து நமஸ்கரித்து எழுந்து சூழ்ந்தான் எழுந்து பிரதட்சணம் செய்து கும்பிட்டு நின்று கைகூப்பி நின்று குளிர்முக சுவாமி கேட்க சொல்வான் உகாமதி போல் குளிர்ச்சியை பொருந்திய திருமுகமுடைய சிறீ குரு சுவாமி கேட்ட விண்ணப்பம் செய்வான் என்றவாறு மெல்ல வெளியில் வந்திட என்பதை பாற்றத்தில் பிரகலாதர் சமாதிகள் என்றும் உச்சித்தமான இடத்திற்கானுங்க அதனால் சுளுத்தி வரும்போது மெல்ல வறந்தாலும் அர்த்தம் அந்த மனமானது உள்ள ஆனந்தத்தில் அழுந்திருக்கிறதுனால வெளி சீக்கிரம் வர்றதில்லை சுளுத்தி ஆனந்தத்தை விட்டு மனசு வெளியே வரது வரமாட்டேங்குது செமாதியானது வருகை வருமா அப்படியே சுக்கி போய் கிடக்குது மயம் கிடைக்குது அதனால சின்ன குழந்தைங்க நல்லா பார்க்கலாம் நல்லா சுழித்தி ஆனந்தம் அவங்களுக்கு அதிகமாக வரும் ஏழு எழுந்திர மாட்டாங்க அப்புறம் எழுந்தாலும் அப்படி மீண்டும் படுத்துவாங்க அப்புறம் மீண்டும் படுக்கும்போது பெரியவங்க என்ன பண்றாங்க பாவம் சொல்லித்தானதை அணிவிக்கிறாங்களே தெரியுது அவங்களுக்கு ரெண்டு வத கொடுங்கிறாங்க எழுதிக்கிட்டே போறான் என்ன பண்றது போகுது ஏன் அப்படின்னு சொன்னா இது சமாளமா போடுற வரைக்கும் வெளி சுகம் இருக்கு அடைஞ்ச மனசு ஊஞ்சு போச்சு இந்த வெளிவு சுகம் இல்லையான்னு நிச்சயம் பண்ணாச்சு அப்ப வெளி சுகமில்லையே வெளியில் போகணும் அந்த தினம் வந்து வெளிவர முடியல மனித வெளிவரத்துக்கு வாசனானு இப்போ கொஞ்சம் ஒரு வரும்போது பாருங்கள் அது ஒரு விதமாக இருக்கும் எந்த விதமாக இருக்காது ஜிலேபி சாருமா லெண்டு சாருமாக இருக்காது அது அதுமா இருக்கும் அது எப்படியோ இருக்கும் அது சொல்ல முடியாது அந்த இல்லை கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டு இருக்கணும் படிக்கிறோமே இல்லை விசாரம் பண்ணுறோமில்ல இப்போ இனிமே பாருங்க இப்போ சொல்லித்தே அதிகம் பெரும்பாலும் வராது வருது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் படுக்க போகுது பாருங்கள் அது அடையாளம் வாசனானந்தான்னு பேர் எழுந்தாலும் சட்டம் வராது சுழத்தி சப்படத்துக்கு வெளியே வந்து ஒரு சட்டம் வந்துருவாங்க அப்படின்னா வெளியே வந்து விவகாரம் பண்ணுவாங்க சுழத்தி ஒரு காலம் போயிருந்து வெளி வரும்போது இன்னும் படுக்க தான் போகும் இந்த மனசு போகும் வழியா வெளியே வராது அப்ப மீண்டும் கொஞ்சம் படுக்க தான் செய்வீங்க அப்போ முன்னின்னு அஞ்சான காலம் தெரியாது இப்ப காலம் இருந்ததுனால விவாசனை பண்ணி பாருங்க இந்த சுகத்துக்கும் மற்ற சுகத்துக்கும் வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் கவனம் பண்ணலாம் சும்மா மேல்போக்கில் பார்த்து தெரியாது ஜன் மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றவே முத்தி நல்கும் உதவி கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் இருவடி போற்றி போற்றி கை லவனியத்தில் படலாம் எண்பத்தாறாவது போட்டு போதாரிகை குருவின் கருணைக்கு கைமாறு காணியன் என குருநாதனுடைய கருணையினாலே சம்மதி நிலை கூடிச்சு உதேசத்தை கேட்டு வந்ததுன்னா அது பெரும் புண்ணியம் ஆகவே அந்த சம்மதி நிலையில் சில காலம் இறந்த பிறகு வெளியிலே பிரார்த்தம் எழுத்துக்கிட்டு வருது நீண்ட காலம் இருக்கிற பிரார்த்தம்னா இருக்கும் பிரச்சனை அஞ்சு ஐயாயிரம் வருஷம் இருந்தது தான் அப்படியே பிரார்த்தம் சில பேர்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சில மணி சில நிமிஷம் கணக்கில் தான் அப்படி இருக்கிறது தான் எப்படியா இருந்தாலும் சரி அந்த நிலையில் போயிட்டு அந்த மனது வெளியே வரும்போது அந்த மனது அப்புறம் வெளியில் பட்டு வர்றதில்லை அது அந்த ஆனந்தத்துக்கு இட இல்லைன்னு நிச்சயம் பண்ணணும் இப்போவும் சொல்லி தேவதில் வந்து ஆனந்தம் அணிவிக்கிறோம் ஆனால் இலக்கணம் தெரியாதனால அது எது சோம்பல்னு நினச்சிக்கிட்டு போயிடுவோம் சோம்பல் அதாவது சூழலை சொல்கிறோம் சிந்த சிங்கத்தில் வரும் ஒருவன் சிந்தாமணி தேனானா தேன உடனே கிடைச்சி போய்ச்சான் கிடச்ச உடனே அவன் சிந்தனை பண்ணான்னா அப்படியே ஒரு சிந்தாமணின்னா தேவலோ நான் தேடனாம் அது கொடுக்குமே அதுக்குள்ளே கிடைக்கலாம் சிந்தாமணும் இல்ல கல்லு அழுத்து போட்டானா இருக்கான ஒரு கண்ணாடி கண்ணாடி கல் கிடைச்சு ஏன் அப்படின்னு சொன்னா இலக்கணம் தெரியாது காலத்துதான் இலக்கணம் வச்சிருக்கான் நீண்ட காலம் தென்னா கிடைக்கும் ஒரு இலக்கணம் வச்சுக்கிட்டான் விலை குறைச்சு கொடுங்க மட்டும் தான் சொல்றாங்க இலக்கணம் தெரியாதுதான் சாதனம் அவன் இலக்கணம் என்ன அதிகாலம் தேன்னா தான் கிடைக்கும் இலக்கணம் வச்சுருக்கேன் அந்த இலக்கணம் படிக்கி அது சிந்தாமணி நினச்சிக்கிட்டானான் அப்புறம் அந்த தே கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது தான் இது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் தேவனா கூட கிடைக்கும் நம்ம வீடு அதில் எதுக்கு இதை விட்டுவிட்டானா இல்லைன்னா அல்பத்தை என்ன வச்சுக்கிட்டு விட்டு விட்டு அவர் தனியாக ஒரு இடத்துக்கு இருந்து கொண்டு ஏ எனக்கு இந்த மாதிரி போபா கேள்வி வேண்டும் இதை மாதிரி ஈடுவாசல் வேண்டும் மங்களா வேணும் அகையல் வேணும்னு சொல்லி நான் கேட்டானா அவனு கொடுக்க கேட்டு கேட்டு பார்த்தானா தழிச்சு போச்சா உடைச்ச போட்டான ஒன்று குடும்ப மாட்டிங்க அப்படி போல் சீஃப் அந்த சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய கும்பமணியார சொல்வது உனக்கு மனைவியை உபயேசம் பண்ணால் நீ மனை உத்தேசம் பண்ணது உனக்கு அப்பவே பண்ணி நான் வந்திருக்கேன் இவ எனக்கு சிறியவள் பொண்டாட்டி இவன் சொல்லபடி ஞானம் வரும் என்ன தெரியும் இவ நான் உபதேசம் பண்ணுறாள் அப்படின்னு நீ அழைச்சமாக வந்து இருந்துட்டிங்க பதினெட்டு வருஷம் தவம் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன வந்தது இப்போ ஞானம் வரலையே துக்கப்படத்தான் லாபம் ஆனால் மனோடுக்காக சம்பாரிச்சு சத்து ஞானம் கிடையாது இது அந்த சிந்தாமணியை விட்டுச்சு சீக்கிரமாக கிடையாது சிந்தாமணி விட்டு இலக்கண விட்டுட்டு கடல்களை பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதான் நீ கண்டது என்ன கண்ட அப்படின்னா அதே போல சில பேர்களுக்கு அந்த ஞானமான சீக்கிரம் அதுக்கு துணை திருட்டா வந்து துளித்தவரை சேர்த்து பிரம்மா அனுபவம் தான் சுங்கம் சுங்க பிரம்ம சுகம் தான் ஆனால் இலக்கணம் தெரியாதனால உடனே தெரியல சொல்லிட்டு விட்டுட்டுறான் அது ஒரு ஆனந்தமாக நினைக்கிறதே இல்லை சோம்பல் ரொம்ப தூக்கிட்டு அம்மா ரொம்ப சோம்பலாக போச்சு இப்படிப்பட்டவருக்கு உணந்தான் இருக்கவள் ஏன்னா இலக்கணம் தெரியல சிந்தாமணி கிடைக்கும் கண்ணாடி வீட்டம் பாருங்களேன் கண்ணாடி பிடிச்ச பிறகு சிந்தாமணி இருக்கிறான் அப்படி போகல இவங்க என்ன பண்ணுறாங்க தொழ்த்தி சுகத்தை அல்பமா நினைச்சுக்கிட்டு இந்தியா வரைக்கும் போது மாட்டேங்குது கொண்டு கொடுக்காம ஏமாறுறாங்க அப்புறம் துக்கப்படுறாங்க கனாடிகள் உடச்ச மாதிரி வாழ்க்கையை உடச்சிக்கிறாங்க வாழ்க்கைய வேறுபடுகிறாங்க அப்புறம் சமாஜியில உள்ள சுகாநம் எதுவோ அதான் சுத்தி உள்ள சுதாதாரம் தான் இதுக்கு வித்தியாசம் என்னன்னா மறைப்பு இருக்கு இலக்கணம் தெரியாத மறைப்பு இருக்கு மறைப்பு நீங்க போச்சு இங்க இலக்கணம் தெரிஞ்ச பிறகு அந்த மன ஒழுங்கு போகுது ஒழுங்குனா சமாதின்னு பேரு சமாதி வெளிவரும் போது சுழித்தி போல ஒன்று தெரியலன்னு சொல்றது இல்லை எப்படி இருக்கு இது என்னுடைய உண்மை சுரூபத்தில் ஆனந்தமாய் இந்த மனசு இருந்தது நான் மனதில் ஆர்வமாக இருக்கின்ற ஆபாச பாகம் என்னான் மிகவும் சுரமாகவே இருந்தேன் அது எனக்கு அந்நியமாக இல்லை இப்படிவிட்ட பவனை ஏற்படுது ஆ பவனை ஏற்பட்டு வெளியே வர்றதுதான் சமாளியிலிருந்து உத்திதம் வெளியே வர்றதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த பவம் நிலைக்கணும் சந்தேவிரதம் இருந்தாக்கா அது நிலைக்கிறது இல்லை அப்போ நான் அது சுவாஸ்திரப்படிக்கு சுகாத இருந்தாலும் இது நீடிக்குமா என்ன இதே போயிருமோ அதனால் சாஸ்திரப்படிக்கு உண்மைதான் ஒத்துக்கிறோம் இது நீடிக்குமா நீடிக்காது தெரியல பேதவாய் பிரசங்கத்தில் மயங்கன்னா போச்சு அமைச்சிராங்க ஆட்டி நெறி பண்ணிடுறாங்க அப்படி ஆனால் பேத பிரசங்கத்தில் மயங்கப்படாது வேதவாய் பிரசங்கத்துக்கு அங்கே போகக்கூடிய சந்தர்ப்பம் அருமையானால் வந்துடணும் விளையிடணும் போகக்கூடாது ஊருக்கு போகக்கூடிய கட்டணம் வரலாம் அவங்க உதாசனப்படுத்தி வந்துடணும் இல்லை அது போனாலும் ஜெடமாக தான் பேதவாரி பிரசங்கம் ஒன்றும் பண்ணாது நம்ம ஜடம் இருக்கணும் சட்டி கொண்டு செஞ்சு வச்ச சட்டி வெயிலில் காஞ்சால் பத்தாது மேலே இருந்தால் போயிருக்கு அடியறம் போகணும்னா சுடனும் சோழரை போட்டு அப்போ தண்ணியில் ஒவ்வொரு நாளும் பாதிக்கிறது இல்லை கரையிறதில்லை அதுபோது ஒரு கட்டம் வருமே ஆனால் வேலை பிரசங்கமாக கிடைச்சால் கூட மயங்காமல் இருக்க திடம் இருக்குமே அப்படி போகலாம் சில சட்டைகள் அப்படி எப்பவும் போகக்கூடாது ஊருகிட்டே தான் கொலை வெளியே போயிடாம பலம் இருக்காது கொஞ்ச நேரம் அடிப்போசனத்திலே அனுபவம் அப்புறமே பாடம் தாவரம் இதும் இந்த சம்பவத்தில் வெளிவரது இது இத பத்தி சொல்ல போறவே வெளிவந்த பிறகு அந்த மனசு இருந்த நிலையும் மனதில் ஆளுடமா இருந்த ஆபாசனம் என்ன சொல்ற பொருள் எனது பிதாவே எனது உள்ளே கரணத்தின் கண் அந்த என்று விசேஷ அர்த்தம் பண்றார் எப்படி இருந்தது அந்தரியாம இருந்த காரணபுரமா இருந்த ஜென்மங்கள் ஆண்ட அனந்தங்கோடி ஜென்மங்களில் கர்மோபாசனைகளில் செலுத்தி எனது அந்த கருணத்தின் கண்ள்ள மனதோஷ நிச்சேப தோஷங்களை போக்கி எண்ணி ஆண்டர் இல்லையா எப்படி அந்திரியம் செஞ்சார் நிஷாமகர்மம் செய்ய சொல்லி மனதோஷம் நீக்க செய்தார் புண்ணிய செய்யறதுனால நிஷாமோபாசனை செய்ய சொல்லி நிச்சயதோசனைக்கு செய்தார் அது உள்ளார் அவர் அப்படிப்பட்ட செஞ்ச அவர்தான் ரெண்டு தோசை நீங்கின மெய்யனே கடவுளே உபதேசிக்க ஆவரணோஷ நீங்கி எனது நிஜரூபத்தை யான் தரிசித்து ஆனந்தம் பிற ஒரு தோஷம் ஆவரணம் மட்டும்தான் அது நீங்கும் பொருட்டு உபதேசித்த அருளும் பொருட்டு வெளிவந்த வெளியே அருளே திருவுருவா எழுந்தருளிய குருவே போற்றி குருவே உமக்கு நமஸ்காரம் இப்படி வெளிவந்திருக்க யாரு நான் காணப்படுறது வெளிவந்திருக்கேன் அப்போ முன்னே உள்ளே இருக்கிறது காரணபுரம் தான் வெளியே இருக்க காரணபுரம் தான் கானபுறம் ஒரு ஆள் சொல்றது இன்னும் இருக்குதான் ஆனாலும் அது இப்போதான் எனக்கு பிடிச்சது குருவடிமாக இருக்கிறது உள்ளே இருக்கும்போது ஒரே காரபுரம் தான் எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு இன்னும் புரியல அதனால தான் நீங்கள் உள்ளே இருந்தே வெளியே வந்துருக்கீங்க இப்போ உள்ளே கணவருமா இருந்த இருந்து மனது வசதி விஷய வசதி நீக்கணும் எங்கள்தான் இருந்து ஆவது வசதி நீக்கிருக்கீங்க மூன்று தோசைகள் இப்ப நீங்கிவிட்டன நீங்கின பிறகு நான் சமதிபடி ஞானம் உங்களுக்கு நமஸ்காரம் உயவே முத்தி நல்கும் ஓர் உதவிக்கு ஈடு ஏற அனர்த்த நிவர்த்தி ஆனந்த பிராப்தூபமான மோட்சத்தை ஞான வாயிலாக தந்துள்ளிய இணையற்ற உதவிக்கு அனர்த்த நிவர்த்தி ஆனந்த பிராப்தி பரமானந்த இதுக்கு மேலே முயற்சி அவசியம் இல்லை அப்படிப்பட்ட உதவிக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும் இது பெரிய உதவி அடிச்ச உதவிதான் அப்படிப்பட்ட உதவிக்கு உதவி கைமாறு நாயே செய்யுமாறு நாயடி ஏன் செய்யும்படிக்கு ஒன்றும் காணேன் ஒன்றுமே தெரியலையே யாதொன்றும் கண்டிப்பேன் அப்புறம் என்ன செய்ய முடியும் திருவடி போற்றி போற்றி திருவடிக்கு வந்தேனா வந்தேன் சொல்ல முடியும் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்றவாறு மெய்பொருள் பொய்பொருள் என்னும் இரண்டனு மெய்ப்பொருள் உம்மால் பொய்ப்பொருளான உடலமாக திருவடியை அடைந்த அல்ல உம்முடையவாகவே ஆயினமையானும் கைமாறுவொன்றும் காணேன் என்பான் முத்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி ஆயன் ஒன்றும் காணேன் என்றும் மெய்பொருள் பொய்ப்பொருள் ரெண்டு உலகத்தில் மெய்பொருள் தெரிஞ்சாச்சு பொய்பொருளோ தெரிஞ்சாச்சு இந்த பொய்பொருள் என்ன தேவையான தேகம்தான் இத்தகைய தேகம் இருக்கு இது மெய்ப்பொருளுக்கு சமானம் ஆகாது அதனால் நீ கொடுத்த ஞானத்துக்கு இது ஈடாகாது சரி அது மட்டும் இல்லை இந்த உடம்பு கூட வந்தன்னக்கே உங்களுக்கு கொடுத்தாச்சு தியானம் கொடுத்தாச்சு எனக்கு உரிமை கிடையாது அவைலபிள் கொடுக்கிறது ஒப்படைச்சு அந்த ஒன்று எனக்கு இல்லை நான் எதை செய்யறது அப்படிங்கிறான் ஆவல் செய்வது எனக்கு உள்ளளவும் நின் அடி யாருக்கு ஏவல் செய்வதை என்று மற்றொன்று காணினார் என்ன செய்யலாம் சரீர வரைக்கும் நின்னடியாரு உனக்கு இல்லைன்னு அர்த்தம் அல்ல அடியாருக்கும் ரொம்ப இளத்தில உமக்கும் உன் அடியாருக்கும் தேவை செய்த வேறு கிடையாது இதுதான் கைமாறு அப்படி போல இங்கேயும் இது எதுவுமே காணும் என்று சொன்னார் உமது திருவடியே தாயும் தந்தையும் சுற்றமும் தனமும் என்று எனது உடலும் உள்ளவையும் இது பாட்டில பாடியிருக்கார் மாவன்புல தேடா வகைமையால் பாட்ட வந்தது என்று ஏற்றுவதே கைமாறாக கொள்ளல் வேண்டும் என்பான் திருவடி போற்றி போற்றி என்றும் கூறினார் அதனால சரீருக்கு வரைக்கும் சேவை செய்வதும் அதே கைமார் சேவை செய்யறதுதான் அப்படி செய்யலாம் நம்ப எனக்கு வரும் அதனால இருவரும் நான் சேவை பண்றேன் வேற ஒன்றும் அதனாலதான் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் என்று ரெண்டு முறை போட்டி போய் சொன்னது ஆக இந்த கடைசி நிலைதான் பண்ண வேண்டியதில்லை ஆனாலும் திடம் இல்லைன்னா பண்ணத்தான் வேணும்னு அடுத்த பாட்டை தொடர்றார் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என அருள் செய்வார் தொடராமற்றோர் நீ செய்யும்னது உபதேசம்பலமானமையான் அவனை ஆதரவு செய்து நீ எனக்கு செய்யும் கை மாறியது என்று ஆசிரியர் கூறுகின்றார் இதன் பதப்பொருள் சித்தன் இவ்வாறு கூற நல்ல சிடனானவன் ஆசிரியர் செய்த உபகாரத்தை பாராட்டி அதற்கு பிரதி உபகாரம் காணேன் என்று சொல்ல தேசிகர் மகிழ்ந்து நோக்கி ஆசிரியர் சந்தோஷித்து தனது கிருபா நோக்கத்தால் பார்த்தருளி திட்டவா இருத்தி இங்கே வா என்று விழித்து ஆதரவாக தந்து சமீபத்தில் வைத்து கிருபையோடு அருளி செய்வார் கருணையோடு அனுகரிப்பார் திட்டமாம் தடைகள் மூன்றும் என்ன தீமையவாகிய பிரதிபந்தங்கள் அவருடனாய் இருக்கே இதுவே நீ செய்யும் உதவி ஆம் நீ எனக்கு செய்யும் பிரிதி உபகாரமாகும் போட்டு பாருங்க உலகத்தில் ஒரு உபகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் நமக்கு தேவையாக இருந்தால் தேவைதான் இருக்கும் ஏன்னா எல்லா வசதி வாய்ப்பும் ஒரு ஆளுக்கு அமையிறதில்லை ஈஸ்வன்தான் உண்டு எல்லா ஜீவர்களுக்கும் சில வசதி இருக்கும் பல வசதி இருக்காரு பல காரணங்களாக இருக்காது பல வசதிகள் பல விட்டு பெற்றுத்தான் ஆகணும் அதே போல் அவர்கள் பிரதி உபகாரம் நம்ம செய்யத்தான் வேணும்னு பேர் பெரும் உபகரணம் பிரதி உபகரணம் முதல்ல நாம் செஞ்சால் உபகாரம் பிறகு அவருக்கு உபகாரம் பெற்றுக்கொண்டு பெருசி பிரதிபாருன்னு பேர் அப்படி செய்யலைன்னு சொன்னால் அதை நன்றி கொண்டது சொல்லி போயிருக்கும் அது பாவம் என்னின்றி கொன்றார் ஓய்வுண்டான் ஓய்வில்லை செய நின்று கொண்டமாக இருக்கின்றார் சாதாரண உபகாரத்துக்கு பரவாயில்லைங்கிறார் அது அது தான் ஆபத்து காலத்தில் செய்கிற உதவிக்கு அது செய நின்றி அது மிக குற்றம்னு சொன்னார் எல்லா இலக்கணங்களும் அப்படி ஆனாலும் அந்த அளவுக்கு மனப்பரிவாக இருந்தால் தப்பலாம் இல்லைன்னா முடியாது அதனால் பிரதி உபகாரமாகும் என்றவாறு அபரோட்ச ஞானத்தையும் திட்டம் என்றார் திடபரோட்சம் வர்றவரைக்கும் அது பேடிக்க செய்யும் அதனால திட்டம் என்றார் சொருமையா நிட்டுனா இருக்கின்றே நீ செய்ய என்றதால் நீ எப்போ இந்த ஞானம் அடைஞ்சதோ அதை நினைத்திருந்தால் அதே போதும் உபகாரம் எனக்கு மாறிபோல் மாறு மீட்சியில் பதத்தை கருணையால் அளிக்கும் இத்தகைய தாட்சி செய்து ஏத்தற்குரிய பிரம்மகீதையன் இவ்வாசிரியர் இலக்கியமாயினர் என்ற மாறிபோல் மாறி வேண்டாது மேகமானது மழை அது எனக்கு இது குழுன்னு கேட்கறது இல்லை அது பாட்டு பிடிச்சிட்டு போயிடும் அப்படி போல உள்நாதரும் அவங்ககிட்ட எதாவது பொருள் கிடைக்கும்னு ஆசைப்பாடு செய்கிறதில்ல அப்படி செய்கிற குருமார்கள்லாம் கீழ்ப்பட்ட குருமார்கள் அதாவது எட்டு குருமார்கள்ல ஆறு குருமார்கள் அப்படிதான் இருப்பாங்க கார ஊரு குத குருன்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படி மாட்டாங்க குதகுரு கடைசி குரு அதான் அபரோஜானம் உண்டாக்குறவங்க காரகுரு பரோஜானம் உண்டாக்குறவங்க ரெண்டு பேரும் விரும்பமாட்டாங்க மற்ற எழுநாள் விரும்பாங்க ஒரு விதி பண்ணால் ஒன்பது எதிர்பார்ப்பாங்க அதான் குடும்ப வேலை பொருள் ஏற்ற அதாவது தொழில் அவர்களுக்கு ஏன்னா உலக சத்திய புத்தி இருக்காங்க அதனால் அதான் காரணம் வீழ்ச்சியில் பதத்தை கருணையால் அளிக்கும் வீழ்ச்சியில் மீண்டும் திரும்ப இல்லாத பதம் அது அது எப்படி செய்கிறார் பொருளுக்காக செய்யலை கருணையினாலும் செய்கிறார் இப்படியாவது ஒரு மத்தம் வந்தானே பரவாயில்லப்பா நம்ம கற்ற வித்தியைக்கு ஒரு இருக்கேன்னு நினைக்கிறாங்க அவங்க வித்தியைக்கு வர்றதில்ல அதனால வித்தக குரவனே என்ன விகித குரு கடைசி குரு எவரும் அது நான்கு அதிக அதிகாரிகள் அர்த்தம் மந்தன் மத்தியமன் தீவிர தீவிர நான்கு அதிகாரி ஒற்றுமை காட்சி செய்து அவர் வழிபாடு செய்து ஏத்தற்குரிய அவர் மரியாதை செய்யக்கூடிய தத்துவமாம் ஒண்ண பாரமார்த்திகமாகவே சங்கரன் என்றும் உண்மையாக அவர் சங்கரன் தீவிரமானேதாக வேறு கிடையாது சொல்லப்பட்டிருக்கு பிறகு அவர்கள் உபகாரம் எதிர்பார்க்கிறதுக்கு சேவையான அடியார்கள் செய்ய முடியும் அதைத் தவிர வேற பிரிதுபாலம் செய்யும் அங்கே தேவை இல்லை இவருக்கு உரிமையும் இல்லை என்ற ஒரு கருத்தை இந்த பாட்டில் சொல்லி முடிகிறார் அதோட தடைகள் பற்றி அடுத்த பாட்டில்லாமல் நிறைந்த பூரணமாயங்கும் நானாக தெளிந்த ஞானம் நடுவோ குருவே என்றான் தானாகும் பிரம்மரூபம் சர்க்குரு நூலாற்றோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே அவதறியை அபரோட்ச ஞானம் நீங்குமா என்னும் சீடன் கடாவிற்கு ஆசையுடைய என்பத பொருள் நீ நான் என்று தற்பத லட்சியார்த்தமான நீர் என்றும் சொம்பதல் லட்சியார்த்தமான நான் கூட என்றும் இரண்டு இல்லாமல் கருதானிற்கும் இத்துவித கற்பனையும் இல்லாமல் நிறந்தபோரணமாய் நிறந்த பரிபோரணமாய் எங்கும் இவ்விடத்தும் நான் ஆக சின்மயனான யான் ஒருவனே உடனாக எளிந்த ஞானம் அனுபவமாக அறிந்த ஞானமானது அழுவமோ குருவே நீங்குமோ ஆச்சாரியரே என்றான் என்று சீடன் வினாவினான் தான் ஆகும் பிரம்மரூபம் தன்மயமாகும் பிரம்மரூபமானது சர்க்குரு நூலால் தோன்றும் தற்குரு உபதேசத்தாலும் சர்சாஸ்திர விசாரத்தாலும் அனுபவமாம் ஆனாலும் இவ்வாற்றால் பிரம்மாநுபவளதாயினும் தடைகள் உண்டேல் பிரதிபந்தங்கள் உண்டாமாயேன் அனுபவம் உரைச்சடாது அனுபவ ஜிடம் படாது மரளமாட்டாது என்று மாறும் இது விசேஷன் ராஜாவானவன் பர்ஜுவை நேத்திரத்தினால் அறிந்தும் விபரீத பாவனை எப்படி நிவர்த்தியாகவில்லையோ அப்படி குருவர்களாலும் மகாவாக்கிய விசாரத்தாலும் பிரம்மா பரோட்ச ஞானம் உண்டாமாயின் உண்டாமாயினும் யாவருடைய புத்தியில் அசம்பாவனை விபரீத பாவனையாகிய தோஷம் உண்டாமோ அவருடைய தோஷரூபமான களங்கத்தோடு கூடிய ஞானம் பலத்திற்கு ஏது ஆகாது என்பார் தானாகும் பிரம்மரூபம் சர்க்குரு நூலாற் ஆனாலும் தடையில் உண்டேல் அனுபவம் முதன் மந்திரி பரிஜு பெரிய கேட்டிக்காரன் நாட்டுக்காக உழைக்கிறவன் வீட்டுக்கா உழைக்கிறது இல்லை அவனும் வீட்டுக்காக உழைக்கிறது மற்ற மந்திரிகள் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இந்த பரிசு மேலதான் அவங்க ராஜாவுக்கு அதனால இந்த படி அப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க நீ சும்மா இருக்கு வெளியிச்சாச்சு நீ அப்புறம் குறுக்காது படாது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு அப்புறே கூட அவங்களுக்கு அந்த எப்படியோ ஒழிச்சு கட்ட பார்க்குறாங்க ஏதாவது குற்றம் சொல்லாமன்னாலும் ராஜ் மாட்டார் ஏன்னா ராஜா ரொம்ப பெரிய முண்டு உண்மையானவர் தெரியும் இவர் யுக்தி பண்ணாங்க எதிர ராஜா ஒருத்திறந்தான் அவங்ககிட்ட போய் ரகசியமாக ஆளுங்களை விட்டு நீ பழைய எடுத்துக்குவாங்கண்ணா சரி அவனு சத்திரம் படிச்சா போறாதான் நாங்கள் தான் மந்திரிங்க நான் காட்டி கொடுக்குறோம் வாங்கன்னா சந்தோஷம் வந்துட்டேன் வர்றான்னு ஒற்றல் முன்னாள் தெரிஞ்ச வரு ராஜா எல்லோரும் மந்திராவது செய்கிறார் எதிரி வந்திருக்காங்க ஏ மந்திரிகளை நீங்கள்லாம் போய் ஜெயிச்சிட்டு வாங்க படையை கொண்டு போங்கன்னு சொன்னார் அப்போ அவன் சொல்கிறான் ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் பறிஞ்சு பறிஞ்சுங்கிறீங்க சண்டைக்கு மட்டும் எங்கே அனுப்புகிறத ஆ என்னமே ஆகாத